அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அனைத்தையும் நன்கறிந்த அல்லாஹூத்த அலாவுக்கே புகழ்ணைத்தும் அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அவன் அனைத்தையும் செமிமடுப்பவன் உற்று ஆவான் மேலும் வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் அவன்தான் அவன் உங்கள் இரகசியத்தையும் வெளிப்படையானதையும் அறிவான் நன்மையோ தீமையோ நீங்கள் செய்யும் அனைத்தையும் நன்கறிவான் மேலும் மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன அவற்றை அவனை தவிர வேறவரும் அறியமாட்டார் நிலத்திலும் கடலிலும் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான் அவன் அறியாமல் ஓர் இலையும் உதர்வதில்லை பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருளில் கிடக்கும் சிறியவித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் அவனுடைய தெளிவான பதிவு புத்தகத்தில் இல்லாமல் இல்லை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுத் அலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் இரகசியமானதையும் மறைந்திருப்பதையும் அவன் அறிவான் வானத்திலும் பூமியிலும் யாரொரு விடயமும் அவனை விட்டும் மறைந்துவிடாது உங்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ ஒருவன் தான் அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறொருவன் இல்லை அவன் அனைத்தையும் தன் அறிவால் அறிந்து வைத்துள்ளான் மஹமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் அல்லாஹு நபி அவர்களை பின்வருமாறு வர்ணிக்கின்றான் நபியே மேலும் உமக்கு நீங்கள் அறியாத அனைத்தையும் கற்பித்தான் உம்மீது அல்லஹாவின் அருள் மகத்தானதாகவே இருக்கின்றது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் அவர்களை பின்துயர்வோர் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக அல்லஹாவின் வீட்டை நாடி வந்திருக்கும் ஹாஜிகளே உலகின் அனைத்து பாகங்களில் இருக்கும் முஸ்லீம்களே அல்லாஹுத் தாலாவை தக்வா செய்து கொள்ளுங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் வெற்றியையும் பெற்றுக் கொள்வீர்கள் அல்லாஹுத் தாலா கூறுகின்றான் அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து அஞ்சிக் கொண்டார்களானால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக மேலானதாயிருக்கும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே மேலும் அல்லாஹூத்தாலா கூறிப்பிடுகின்றான் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இறையவர்களுடன் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் கூறுகின்றான் அல்லாஹின் பிரச்சினையுடன் இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிவான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் எவ்வாறு நாம் அல்லாஹை ஒருமைப்படுத்தாமல் அவனுக்கு தக்குவா செய்யாமல் இருப்பது அவன் ஒருவனுக்கு நலவையையும் சோதனையையும் கொண்டு வருகிறான் அல்லாஹுத் கூறுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இடரை அடையச் செய்தால் அதை நீக்க அவனைத்தவர மற்றவராலும் முடியாது அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடினால் அவனுடைய அக்கருணையை தடை எவராலும் முடியாது அவன் அடியார்களில் நாடியவர்களுக்கே அதை அளிக்கிறான் அவன் மிக்க மன்னிப்பவன் மிக கருணையுடையவன் ஆவான் அறிவுக்கும் தக்குவாவுக்கும் உள்ள இணைப்பை ஏற்படுத்தி பின்வருமாறு அல் குர் ஆனில் அல்லாஹூ குறிப்பிடுகின்றான் மேலும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் மேலும் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவன் ஆவான் அல்லாஹிற்கு மாத்திரம் இபாதச் செய்து அவனல்லாத வேறு யாருக்கும் எந்த ஒரு இபாதத்தையும் செய்யாமல் இருக்கும் அந்த ஏகத்துவத்திற்கு பதிலளிப்பது தக்குவாவில் நின்றும் உள்ளதாகும் அல்லாஹூ தாலா குறிப்பிடுகின்றான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இறைச்சியம் உடையவர்களாக ஆகலாம் அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மலையை பொழிவித்து அதைக் கொண்டு நீங்கள் புசிக்கக்கூடிய கனிவர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான் ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு இணைகளை ஆக்காதீர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் தனது சமுதாயத்துக்கு கூறியது போல் இதுதான் தான் அனைத்து நபிமார்களின் அழைப்பாகவும் இருந்தது அவர் தன் சமுதாயத்தை நோக்கி நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கி அவனையே அஞ்சி நடந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இதுவே உங்களுக்கு மிக்க நல்லதாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ் வேதங்களை இறக்கி நபிமார்களையும் தூதர்களையும் தங்கள் சமுதாயத்துக்கு அறிவூட்டி அவர்களை ஏகத்துவத்தின் பால் அழைத்து அவனை மாத்திரமே இபாதச் செய்ய வேண்டும் என்று செய்தியுடன் அனுப்பி வைத்துள்ளான் ஒவ்வொரு நபிமார்களும் தனது சமுதாயத்தவர்களுக்கு பின்வருமாறு அழைப்பு விடுத்தார்கள் எனது சமுதாயமே அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனைத் தவிர உங்களுக்கு வேறு வணக்கத்துக்குரியவன் இல்லை அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாமா அல்லாஹுக்கு மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஏகத்துவம்தான் லாஇலாஹ என்று சான்று பகருவதின் கருத்தாகும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் மனிதர்களே அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்றுக்கு பதிலாக இரு தெய்வங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் நிச்சயமாக உங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் ஓர் இறைவன்தான் ஆகவே ஒருவனாகிய எனக்கு நீங்கள் பயப்படுங்கள் மற்றவருக்கும் பயப்பட வேண்டாம் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையதே அவனுக்கு என்றென்றும் வழிபடுவது அவசியம் ஆகவே அந்த அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்து வைத்தான் உங்களை ஒரு தீங்கு அணுகும் போது அவனிடமே முறையிடுகிறீர்கள் பின்னர் அவன் உங்களை விட்டு அத்தீங்கை நீக்கினாலோ உடனே உங்களில் ஒரு பிரிவினர் இத்தகைய தங்கள் இறைவனுக்கே இணை வைத்து வணங்க நாம் அவர்களுக்கு செய்த நன்றிகளையும் நன்மைகளையும் நிராகரித்து விடுகின்றனர் ஆதலால் அவர்களை நோக்கி இவ்வுலகில் சிறிது சுகமணிவித்துக் கொள்ளுங்கள் பின்னர் மறுமையில் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள் என்று நபியே கூறுவீராக அல்லாஹின் திருப்பொருத்தத்தை பெற்று மறுமையில் விமோசனம் அடைவதற்கு காரணமாக அமைவது அல்லாஹ் ஒருவன் என்று சான்று பகர்வதுடன் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் சான்று பகிர்வதாகும் தூதுத்துவத்திற்கு சான்று பகல்வதன் பொருள் நபி சொல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் கூறியவைகளை உண்மைப்படுத்தி அவரின் ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு அவர் கொண்டு வந்த தூதின் மூலம் அல்லாஹாவை இபாத செய்வதாகவும் அல்லாஹ் குர்வானில் கூறுகின்றான் நபியை நிச்சயமாக நாம் உண்மை மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம் மேலும் அல்லாவுடைய உத்தரவுப்படி மக்களை நீர் அவன் பக்கம் அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் ஒரு விளக்காகவும் இருக்கிறீர் நபி அவர்கள் கூறியதை போல் இரண்டு ஷஹாதாக்களும் தான் இஸ்லாத்தின் தூண்களின் முதன்மையானதாகும் இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவதும் தொழுகையை நிலைநாட்டுவதும் ஜக்காத்தை கொடுப்பதும் ரமலானில் நோன்பு நோட்பதும் சக்தி வாய்ந்தவர் அல்லாஹுவின் வீட்டை ஹஜ் செய்வதுமாகும் என்றார்கள் நபி அவர்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது தூண் தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகையை கடைப்பிடித்து வருவீராக ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை விளக்கிவிடும் அல்லாஹுவை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ரு செய்து வருவது மிக மிகப் பெரிய காரியம் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான் ஆதலால் இவற்றுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் அல்குருவானிலே தொழுகையுடன் சேர்த்து தக்காத்தும் குறிப்பிடப்படுகின்றது அது இஸ்லாத்தின் மூன்றாவது தூணாகும் செல்வம் படைத்தோர் தங்களது சொத்திலிருந்து ஒரு பகுதியை ஜக்காத்தைப் பெற தகுதியுடையவர்களுக்கு கொடுக்கின்றனர் இதில் சமூக கூட்டுப் உறுதி செய்யும் மார்க்கத்தின் சில அழகிய பக்கங்கள் வெளிப்படுகின்றது அதே ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதும் அல்லாஹின் வீட்டை ஹஜ் செய்வதும் இஸ்லாத்தின் தூண்களில் உள்ளதாகவும் அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே இவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹூக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும் ஹாஜிமார்களே அல்லாஹுத்தாலா உங்களுக்கு இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகளை இலகுபடுத்தி தந்துள்ளான் அதில் நீங்கள் உங்கள் நபியின் வழிமுறையை பின்பற்றுங்கள் நபி அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய கிரியைகளை என்னிடமிருந்தே பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுத் ஆலா அல்குரு ஹஜ் அதற்கென குறிப்பிட்ட ஷௌவால் ஜுல் காய்தா ஜுல் ஹிஜா ஆகிய தான் ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன் கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜில் உறவில் ஈடுபடல் தீச்சொல் பேசுதல் சச்சரவு செய்தல் கூடாது நீங்கள் என்ன நன்மையை செய்த நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து அதற்குரிய கூலியைத் தருவான் தவிர ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக்கொள்ளுங்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக்கொள்ள வேண்டியவற்றில் எல்லாம் மிகமேலானது இரையச்சம்தான் ஆதலால் அறிவாளிகளே நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதேபோல் நபி அவர்கள் மார்க்கத்தின் ஏனைய சில படித்தரங்களையும் தெளிவுபடுத்தினார்கள் அதிலே இஹ்ஸான் என்பதும் ஒரு படித்தரமாகும் அதாவது அல்லஹாவை நீங்கள் பார்ப்பதை போல் அவனை இபாதச் செய்வதாகும் நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் மேலும் அல்லாஹுவை அவனது மணக்குமார்களை அவனது வேதங்களை அவனது தூதர்களை இறுதினாலே கலாக்கதிரை விசவாதிப்பது ஈமானின் தூண்களாகும் ஹஜ்ஜாஜிகளே இஸ்லாமிய உறவுகளே எனக்கும் உங்களுக்கும் பயபக்தியை கொண்டு வசியத் செய்கிறேன் ஏனெனில் அது மிகச்சிறந்த கட்டு சாதனமாகும் அதே எனக்கும் உங்களுக்கும் நட்பணிகள் செய்ய விரையுமாறு வசியத் செய்கிறேன் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது அது இரையச்சம் உடையவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அல்குர்வான் கூறுகின்றது மார்க்கத்திற்கும் மக்களுக்கும் நன்மையே செய்து கொண்டிருங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடையலாம் அல்லாஹின் அடியார்களே அறிந்து கொள்ளுங்கள் ஒரு முஸ்லிமின் நடத்தைகளை பண்படுத்துகின்ற இஸ்லாத்தின் பண்பாட்டு விளிமயங்களை எடுத்து நட்பதும் நன்மையின் பால் விரைவதில் நின்றும் உள்ளதாகும் அல்குர் ஆன் வர்ணிப்பதைப் போல் நபி அவர்கள் அந்த உயர்ந்த பண்பாடுடையவர்களாக இருந்தார்கள் நபியே நிச்சயமாக நீர் மிக மகத்தான பண்பொழுக்கத்தின் மீது உள்ளீர் அந்த நபியையே பின்வருமாறு கூறுகிறார்கள் உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர் மறுமை எனக்கு மிகவும் நெருக்கமானவர் உங்களில் மிக நல்லொழுக்கமுடையோர்கள் ஆவார்கள் பொதுவாக நல்லொழுக்கும் என்பது முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத அனைவராலும் மதிக்கப்படுகின்ற எல்லா மக்களிடமும் காணப்படுகின்ற விளிமயமாகும் அதாவது வார்த்தையிலும் செயலிலும் உள்ள நேரிய நடத்தையாகும் அல்லாஹ் கூறுகின்றான் மக்களுக்கு அழகிய வார்த்தைகளை கூறுங்கள் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் நன்மையும் தீமையும் சமமாகிவிடாது ஆதலால் நபியே தீமையை நீர் மிக அழகியதைக் கொண்டு தடுத்துக் கொள்வீராக உமது கொடிய எதிரியை அதே சமயத்தில் உமது உண்மையான மிக்க நெருங்கிய நண்பனைப் போல் காண்பீர் அறியாமையை முகங்கொடுப்பதில் அல்லாஹுத்தாலா இவ்வாறு வழிகாட்டுகின்றான் நபியே இவ்வருவினர்களின் செயல்களை நீர் மன்னித்து புறக்கணித்துவிட்டு பொறுமையையும் கை மற்றவர்களை நன்மை செய்யும்படி ஏவி ஆகவே நபியே நீர் சகித்துக்கொண்டு பொறுமையுடன் இருப்பீராக நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி மெய்யானது ஆகவே முடிவில் நபியை நீர்தான் வெற்றி பெறுவீர் மறுமையை நம்பாத இவர்கள் நிச்சயமாக உம்மை இலேசாக எண்ணிவிட ஒரு முஸ்லிம் அவனது மிகச்சிறந்த பண்பொழுக்கத்தினால் அறிவிலியின் பக்கமோ புறக்கணிப்பவனின் பக்கமோ அவனுக்கு தடையாக இருப்பவனின் பக்கமோ திரும்பி பார்க்க மாட்டான் அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் மேலும் அவர்கள் வீணான வார்த்தைகளை கேள்வியுற்றால் சம்பந்தப்படாது அதனை புறக்கணித்துவிட்டு காரியங்கள் எங்களுக்கும் உங்கள் காரியங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு சலாம் அறியாதவர்களே அவர்களிடம் தர்க்கிக்கு நாங்கள் விரும்புவதில்லை என்று கூறுவார்கள் இவ்வாறானவர்களுடன் சச்சரவுக்குச் செல்வது அவர்களது திட்டங்களை வெட்டி செய்து அவர்களை உயர்த்திவிடும் அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொள்வர் இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் ஹிக்மத்தால் முகம் வேண்டியதாகும் அல்லாவின் வீட்டி ஹஜ் செய்ய வந்திருப்போரே முஸ்லீம்களே பிளவு குரோதம் பகைமை போன்றவற்றுக்கு இட்டுச் செல்கின்ற அனைத்தை விட்டும் தூரமாக இருப்பதும் இஸ்லாத்தின் விளிமைகளில் உள்ளவையாகும் எங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்துழைப்பு கருணை போன்ற பண்புகள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹின் கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள் பிரிந்துவிட வேண்டாம் ஒற்றுமை சகோதரத்துவம் பரஸ்பர ஒத்துழைப்பு போன்றவை உம்மத்தின் இருப்பை பாதுகாப்பதற்கும் அடுத்தவர்களுடன் அழகிய முறையில் உறவாடுவதற்குமான ஒரு பாதுகாப்பான வேலையை ஒத்திருக்கின்றது இது இஸ்லாம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் என்பதற்கான சான்றாகும் அதன் நலவு முழு சூழ்ந்துள்ளது அதன் கண்ணியத்துக்குரிய நபியே பின்வருமாறு கூறுகிறார்கள் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளவர் ஆவார் இதனால் தான் கொண்டு இஸ்லாமிய ஷரீ உயர்ந்து நிற்கின்றது அதன் அடிப்படைகளும் அளவீடுகளும் மாறாத்தன்மை கொண்டது அது அனைவருக்கும் நலவை நாடுகின்றது அவர்களின் உள்ளங்களை இணைத்து விடுகின்றது அந்த உயரிய பண்பாட்டு விளிமையங்களினால்தான் உலகின் எல்லா பாகங்களிலும் உள்ளவர்களுக்கும் இஸ்லாத்தின் ஒளி பரவியது அந்த வகையில் அல்லாஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்திய நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தின் இந்த நலவை எத்திவைப்பதை மேற்கொண்டார்கள் அந்த நேரிய வழிகாட்டல் நல்ல நேர்வழி பெற்றவர்களை விளைவாக தந்தது பைத்துல் ஹராமை நாடி வந்துள்ள ஹாஜிகளே நிச்சயமாக பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இடங்களில் இப்போது நீங்கள் இருக்கும் இந்த இடமும் ஒன்றாகும் நபிசல்லாஹ் அலேவாசல்லம் அவர்கள் அரபா குத்பாவை செய்த பின்னர் அரபாவில் நின்று அல்லாஹே நினைவு கூறி அவனை பிரார்த்தித்தார்கள் லுஹரையும் அசரையும் ஒரு அதான் இரண்டு இக்காமத்துக்களுடன் இரண்டு ரக்க சேர்த்து சுருக்கி தொழுதார்கள் சூரியன் மறையும் வரை அரபாவில் தருத்திருந்தார்கள் பின்னர் அமைதியாக முஸ்தலிஃபா நோக்கிச் சென்றார்கள் தனது தோழர்களுக்கு அமைதியை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார்கள் முஸ்தலிஃபாவில் மரிபை மூணு ரக்காத்துக்களாகவும் இஷாவை இரண்டு ரக்கத்துக்களாகவும் தொழுதார்கள் முஸ்தலிஃபாவிலே அந்த இரவை கழுத்துவிட்டு அதிலே பஜிரை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்க நன்றாக வெளிச்சம் வரும் அங்கே இருந்து அல்லஹாவே நினைவு பின்னர் மினாவை நோக்கி சென்றார்கள் அங்கே ஜம்ரத்துல் அகபாவிலே ஏழு கற்களை எரிந்தார்கள் பின்னர் அவரது பிராணி அறுத்தார்கள் பின்னர் முடியை சிறைந்து இஹ்ராத்தை கலைந்தார்கள் பின்னர் மக்கா சென்று தவாஃப் செய்துவிட்டு மீண்டும் மினாவை நோக்கி வந்து தஷ்ரீக்குடிய நாட்களில் அங்கே இரவில் தங்கினார்கள் மினாவிலே அல்லாஹின் தூதர் அதிகமாக ஜிக்ர செய்பவராக இருந்தார்கள் ஜம்ரத்து சோராவில் ஏழு கற்களையும் பின்னர் ஜம்ரத்துல் உஸ்தாவில் ஏழு கற்களையும் எரிந்தார்கள் மேலும் அதன் பின்னர் இறைவனிடம் புரிந்தார்கள் பின்னர் ஜம்ரத்துல் அகபாவிலே ஏழு கற்களை எரிந்தார்கள் காரணமுள்ளோருக்கு மினாவில் இரவில் தங்காமல் இருப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள் நபி அவர்கள் துல்ஹஜ் பைமூணு வரை அங்கே இருந்தார்கள் பன்னெண்டாம் நாளிலே மினாவிலிருந்து செல்வதற்கும் அனுமதி அளித்தார்கள் கிரியைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தனது பிரயாணத்துக்கு முன்னர் தவாஃபுல் விதாவை செய்தார்கள் முஸ்லிம்களே இந்த மகத்தான அரபா நாளின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கே அல்லாஹுவின் பின்வரும் வசனம் இறங்கியது இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்துவிட்டேன் உங்களுக்காக இந்த இஸ்லாமை மார்க்கமாக திருப்தி அடைந்தேன் அங்கீகரித்துக் கொண்டேன் அந்த நாளை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அடியானை மிகவும் நெருங்குகின்றான் பின்னர் அவர்களை கொண்டு மலக்குமார்களிடம் பெருமைப்படுகின்றான் அதிகமாக பிரார்த்தனை புரியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதாக வாக்களித்துள்ளான் மேலும் உங்களுடைய இரட்சகன் கூறுகின்றான் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன் இறைவா ஹஜ்ஜாஜிகளின் கிரியைகளை ஏற்றுக்கொள்வாயாக அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பாயாக அவர்களின் விடயங்களை இலவுபடுத்துவாயாக அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்ந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பாக அவர்களின் பிரதேசங்களுக்கு மீள வைப்பாயாக மேலும் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக மறுமையிலும் நன்மை தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக இறைவா முஸ்லிங்களின் நிலைமைகளை சீர் அவர்களை இணைத்து வைப்பாயாக அறிவையும் நலவையும் அவர்களில் பரப்பிவிடுவாயாக அவர்களின் சந்ததிகளை சீர் வைப்பாயாக அவர்களுடைய ரிஸ்கிலே பறக்கச் செய்வாயாக அவர்களை சூனத்திலே நுழையச் செய்வாயாக இறைவா ஹாதிமுல் ஹரமேன ஷரீஃபேன் மலிக் சல்மான் இபுன் அப்துல் அசீதிற்கும் அவருடைய வலியுல் அஹத் இளவரசர் முகமது இபுன் சல்மானிற்கும் உதவி செய்து நலவிற்கான வழியை அவர்களுக்கு இலவுபடுத்துவாயாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் அவர்கள் செய்யும் சேவைக்காக அவர்களுக்கு நட்கூலியை வழங்குவாயாக நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக